வணக்கம் ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் புதரவு குழுவில் கக நான்கள் விஜய்ஹரி மத்திய ஐரோப்பிய பல்கலைக்கழகத்தின் பொது சங்க பரிசை வென்றவர் கேரள மாநிலத்தை சேர்ந்த திருமதி கே கே சைலஜா நாஷா முக்த் பாரத் அபியான் இதனை செயல்படுத்தும் அமைச்சகம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் 3. ஐக்கிய நாடுகளின் பொது சேவை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இதற்கான பதில் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி இனி இன்றைய புதரவு கேள்விகள் உங்களுக்காக இதோ 1. இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் G20 நாடுகள் கூட்டமைப்பின் தலைமை பதவியை வகிக்கும் நாடு எது இரண்டு சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஒப்புதல் அளித்த சி கோஸ்ட் திட்டத்தில் இடம்பெற்றுள்ள இந்திய நிறுவனம் இது மூன்று காவல் பிளஸ் என்ற திட்டத்தை செயல்படுத்தியுள்ள மாநிலம் எது நன்றி